यस्य जननी ம் கந்தோ மா ஜமோம் வந்தே குஞஞ்சே நம் விபுதை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீஷிமூர் சுஷிகேந்திரம் டைபாயம் சூத்திருத்தம் முனீந்திரம் श्रीशंकरं भाष्यकृतं ஸ்ரீங்கம் மது வியம் ஹியவூத்தம் சதாவேந்திரஷாண்டம் அம்ரூன் சந்தி மேவா மேவச்ச சாா மேவ மேவிரவிணம் யமே மே மமதேவ நமோ விதிய சம்பிரதாயோ வம்ச ஷிபோ மஹோ நமோ குருபோலவரோமஸ்மி ஓ ஸ்ரீஹரிமாந்தம் உபதேஷ்டரம் வந்து காரணம் தம் நமியம் எட்டாவது காரணம் வதிக்க புனஸ்த் காரியே காரணம் பாரியம் விசர்ஜித் காரணம் தோத் அவசிஷ்டம் ஆச்சாரியர் நிதித்தியாசனத்தை நிறைவு செய்கிறார் சுருக்கமா தியானத்துக்கு உபாயம் சொல்லுகிறார் வேதாந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை சுருக்கமா நிறைவு செய்கிறார் இந்த கார்ய காரண திருஷ்டியில் பாரு அத்வைதத்த காரண கார்ய விசாரத்தின் மூலமாக அறிந்து கொள்வாயாக அதான் விவரமா விவரமாக பார்த்துருக்கோம் நாம் இந்த நூற்றி முப்பத்தெட்டாவது ஸ்லோகத்தில் நேற்றுக்கு ஒரு மாற்றம் காரிய வெற்றிரேக்கேன காரணம் ஆதவ் விலோக்கையே காரியத்துக்கு வேறாக காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோ அனாத்மாவுக்கு வேறாக ஆத்மாவை தெரிஞ்சுக்கோ அப்படி அர்த்தம் முதல்ல என்ன சொன்னேன் நேற்றுக்கு சொன்னது என்ன சொன்னேன்னு சொன்ன காரணத்தை விட்டு காரியத்தை மாத்திரம் பாருன்னு சொன்னேன் அது இப்போ மாத்தி சொல்றேன் காரியத்துக்கு வேறாக காரணத்தை பாரு காரியத்துக்கு வேறாக காரணத்தைப் பார் முதல்ல அப்படி பழகுங்கிற எப்படி பார்க்கறது திரும்ப திரும்ப நமக்கு ஒரே உதாரணம்தான் அதாவது குடத்துக்கு வேறாக மண்ணைப் பார் குடத்துக்கு வேறாக மண்ணை பார் பிறகு குடம் முழுவதும் மண் வியாபித்திருப்பதை பார் இது திருஷ்டாந்தம் அதே மாதிரி ஜகத்துக்கு வேறாக பிரம்மத்தை புரிஞ்சுக்கோ அப்புறம் பிரம்மந்தான் ஜெகத் முழுக்க வியாபிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கோ இந்த திருஷ்டாந்த திருஷ்டாந்தத்தை நல்லா சேர்த்து பார்க்கணும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ஆக ஆதவ் காரியவெத்திரேக்கேன காரணம் விலோக்க ஏத் முதலில் காரியத்துக்கு வேறாக காரணத்தை பார்க்கப்படட்டும் காரணமானது பார்க்கப்படட்டும் பிறகு காரியே அன்வையேன நித்தியம் பிரபஷ்யதி பிரபஷ்யேத் பார்க்கட்டும் அப்படிங்கிறார் நம்ம என்ன பண்ணுறோம் ஆத்மா அனாத்மா விவேகம் பண்ணுறோம் முதல்ல அனாத்மா வேற அனாத்மாவுக்கு வேறாக ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் ஆத்மா தான் அனாத்மா முழுக்க வியாபிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் ஆகவே ஞாபகம் உணர்வை சார்ந்துதான் உணரப்படுபவைகளின் இருப்பு இருக்கிறது உணரப்படுபவைகளுக்கு சுய இருப்பு கிடையாது அதுதான் அர்த்தம் காரியத்துக்கு ஸ்வத்சத்தா கிடையாது சம்ஸ்கிருதத்தில் ஸ்வத்சத்தான்னு பேர் இங்கிலீஷில் சொன்னோம்னா இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது காரியத்துக்கு கிடையாது இப்போ பாட்டு குடம் இருக்கு குடத்துக்கு குடம்ங்கிற வேர்டுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது ஸ்வதத்தா கிடையாது ஆனால் காரணம் எப்படி இருக்கு காரணம் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லணும் அது சம்ஸ்கிருதத்தில் டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸுக்கு பேர் பரத சத்தா பரத சத்தா ஸ்வத சத்தா ஸ்வத சத்தான என்ன அர்த்தம் சுய இருப்பு உடையது பரத சத்தான என்ன அர்த்தம் இதெல்லாம் பலமுறை நம்ம விசாரம் பண்ணி பார்த்துருக்கோம் அலைக்கு சுயமாக இருப்பு இல்லை தண்ணீருக்கு சுயமாக இருப்பு இருக்கிறது அலை என்கின்ற சொல் தண்ணீர் என்ற இருப்புடைய வஸ்துவை சார்ந்து இருக்கிறது அதைப்போல அது மாதிரி இந்த நாமரூபா கர்மாத்மக பிரபஞ்சமானது ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்சம் காரணப்பிரபஞ்சம் எல்லாத்துக்குமே ஸ்வத்சத்தா கிடையாது அது வந்து ஆத்மசத்தாவைத்தான் சார்ந்திருக்கு இதை நம்ம திரும்ப திரும்ப புரிஞ்சு யோசிச்சு புரிஞ்சுக்கணும் உணர்பவனை சார்ந்தே இல்லாட்டி உணர்வை சார்ந்தே இப்படி கூட சொல்லணும் உணர்வை சார்ந்தே உணர்பவனும் உணரப்படு பொருள்களும் இருக்கின்றன உணர்வை சார்ந்தே உணர்பவனும் உணரப்படு பொருள்களும் கொஞ்சம் ஆழமாக போயிருக்கேன் உணர்பவனும் சேர்த்துருக்கேன் உணர்வை சார்ந்தே உணர்பவனும் உணரப்படு பொருள்களும் இருக்கின்றன உணர்பவனும் உணரப்படு பொருளும் சுய இருப்பு உடையது அல்ல உணர்பவன் உணரப்படு பொருள்கள் அல்லது அறிபவன் அறியப்படும் பொருள்கள் எல்லாம் அறிவை சார்ந்தே இருக்கின்றன ஆக கடைசியாக நாம் பார்த்த ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் காரியேஹி காரணம் பசியேத் முதல்ல காரியம் பஷியேத் இந்த ஜெகத் இருக்குது நேற்றுக்கு சொன்னோமே அதே தான் காரியம் பஷியேத் காரியே காரணம் பசியேத் பஷாத் காரியம் பிறகு காரியத்தை நீக்கு குடத்தில் மண்ணை பார் முதல்ல குடத்தை பார் அப்புறம் குடத்தில் மண்ணை பார் பிறகு குடத்தை நீக்குவாயாக மண்ணை புரிந்து கொள்வாயாகங்கிற மாதிரி தான் இங்கேயும் காரணத்துவம் தத்தோ கச்சேத் இது ஏற்கனவே இதனுடைய ஒரு ரிப்பிட்டேஷன் தான் எது நூற்றி முப்பத்தஞ்சா ஸ்லோகத்தினுடைய புனருக்தி தான் அதை வேற வேற கோணத்தில் சொல்கிறார் அங்கே வந்து அது வந்ததுன்னர் காரியி கார காரியே காரணத்த ஆயாத்தா காரணே நகி காரியத்தா விசாரத்த காரிய அபாவே தத்த காரணத்துவம் கச்சே நூற்றி முப்பத்தஞ்சாவது ஸ்லோகம் அதே என்ன சொல்கிறார் மொ இதை பாருங்கிறார் இங்கே நீ பாரு காரியத்தில் காரணத்தை பார் பிறகு காரியத்தை நீக்கிவிடு தத்தகா காரணத்துவம் கச்சேத் காரணங்கிற தன்மையும் போய்விடும் காரண காரிய விலக்ஷணோகம் பிரம்ம இந்த வார்த்தையை காரண காரிய விலக்ஷணோகம் பிரம்ம காரண காரிய விலட்சணமான காரண காரியத்திற்கு வேறான பிரம்மமாக நான் இருக்கிறேன் எப்படி சொல்கிறோங்கிறதுக்கு நல்ல திரும்ப திரும்ப பார்க்கணும் வழியே இல்லை நானும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும் பொறுமையாக முதல்ல என்ன சொன்னோம் காரியத்தை பாருணும் காரியத்தில் காரணத்தை பாரணும் அப்புறம் காரியத்தை நீக்குன்னும் அப்புறம் காரணத்தன்மையை நீக்கிடணும் என்ன மிச்சமாக இருக்குதுன்னா ஒன்றும் இல்லைன்னு வெங்காயத்தை உரித்து உரித்து பார்த்தேன் கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு ஒன்றுமே இல்லாதலேருந்து வெங்காயம் எப்படி வந்தது அப்படி கேள்வி வருமா வராது வெங்காயம் வந்திருக்கு எதுலேருந்து வந்ததுன்னு தெரிய ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அதுதான் சத்காரியமாக அசத்காரியமானு பெரிய விசாரம் காரியம் வந்து சத்திலேருந்து வந்திருக்கா காரியம் அசத்திலருந்து வந்திருக்கா இல்லாததுலேருந்து இருக்கிறது வந்திருக்கா இருக்கிறதுலேருந்து இருக்கிறது வந்திருக்கா கௌடபாதர் ரெண்டையுமே நெகெக்ட் பண்ணுறார் கௌடபாதாச்சாரியார் மாண்டூக்கிய காரிக்கையில் ரெண்டையுமே இது பண்ணுற அசத்காரியவாத சத்யவாத வாத நிஷேத நஷ்டி ஜாயத்தை ஜீவா சம்பவோஸ் ந வித்தியேதது உத்தமம் சத்தியம் எத்த கிச்சின் ந ஜாயத்தை யார் சொன்னால் காரியம் இருக்குது காரணம் இருக்குதுன்னு அவர் பாடமே இப்படிதான் அதுக்கு பேர் அஜாதிவாதம்னு பேர் அதாவது சிருஷ்டியே கிடையாதுங்கிறத எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் சிருஷ்டியை வச்சு சிருஷ்டிலேருந்து க சிருஷ்டியில் இருக்கிற காரண காரிய விவா விசாரம் பண்ணி சத்காரியவாதத்தை உபதேசத்துக்கு எடுத்துக்கிறோம் நம்ம ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு சத்காரியமாவது அசத்காரியமாவது காரியமே கிடையாது காரணமும் கிடையாது இருக்கிறது பிரம்மன் ஒன்று யார் சொன்னால் அந்த சிருஷ்டி இருக்குங்கிறார் இருக்கிற கண்ணுக்கு முன்னால் இருக்கிற சிருஷ்டியை இல்லவே இல்லைங்கிறார் அது உனக்கு ஒரு பிரம சிருஷ்டி இருக்கிறதா நீ நினச்சிட்டு இருக்க நீ என்னமோ சிருஷ்டியை பார்க்குற மாதிரி நினைச்சுன்ருக்க அதெல்லாம் பிரம சிருஷ்டியே கிடையாது அதுக்கு அவர் என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா எது முதல்ல இல்லையோ எது பின்னால் இல்லையோ அது இப்போவும் இல்லை இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு பிரம அப்படி சொல்கிறார் ஆதவும் அந்தேச்ச என் ஆஸ்தி கூட ஒரு ஸ்லோகம் வந்தது அப்படி வர்த்தமானே பி எதுக்கு சொல்கிறோம் நான் இங்கே கடைசியில் என்னதுன்னா அவசிஷ்டம் முனிஹி அவசிஷ்டம் பவேத் முனிவன் எஞ்சியவனாக தன்னை உணர்ந்து கொள்வான் ஆக எஞ்சியவனாக தன்னை உணர்ந்து கொள்வான் ஆக இல்லை ஆண்பாலில் போட்டிருக்கே பெண்பாலில் போடலேன்னு கேட்காதீங்க ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பால் பலவின் பால் எல்லா பாலும் தான் ஆகையினால ஜெண்டருக்கெல்லாம் அவசிஷ்டம் முனி அவசிஷ்டம் பவேத் மிச்சமாக இருக்கிறது என்னது காரியம் காரியமும் அவுட்டு காரணத்துவமும் போயிடுத்து என்ன இருக்குன்னா காரணத்தன்மையும் போனதுனால காரண பிரம்மையவ அகமஸ்மி காரணக்காரியவிலம் பிரம்மையவ அகமஸ்மி பிரமாத்திருமாண பிரமேய விலட்சணம் பிரம்மையவ அஹமஸ்மி அஹமஸ்மிள் இரண்டுக்கும் வேறானவனாக இருக்கிறேன் உணரப்படு பொருளும் உணர்பவன் என்னும் தன்மையும் மாயா கல்பித்தல் வைச்சித்ய தன்னை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்கிறார் முனிகி அவசிஷ்டம் பவே ஸ்லோகத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்கோ காரியத்தில் காரணத்தை காண்பாயாக பிறகு காரியத்தை நீக்குவாயாக காரணத்தன்மையும் தத பிறகு போகட்டும் எஞ்சி இருப்பதே முனிவனுடைய ஸ்வரூபமாகும் முனிவன்னா இந்த இடத்துல முனிகின்னா என்ன அர்த்தம் முனியாண்டி முனியாண்டின்னு நல்ல வார்த்தை முனியாண்டின்னா என்ன நினச்சிங்க சாதாரண வார்த்தைன்னு நினச்சிங்களா என்ன முனியாண்டி அப்படின்னா என்ன அர்த்தம் தன்னையும் தன்னோட உடம்பு மனசு புத்தியை ஆளுகிற சிறந்த அறிவாளின்னு அர்த்தம் முனியாண்டிக்கு அர்த்தம் உடலையும் உள்ளத்தையும் ஆளுகின்ற ஆழ்ந்த சிந்தனையுள்ள அறிவாளின்னு அர்த்தம் முனியாண்டின் தான் ஆண்டின்னா முனி ஆழ்ந்த சிந்தனையாள அனாவசியமா பேச மாட்டான் முனிஹி ஆஹ மௌன மனநசீலகா முனிஹி மௌனான் முனிகி ஆஹ முனிஹி அவசிஷ்டம் பவேத் எஞ்சியதே அவனுடைய ஸ்வரூபம் மிச்சமாக என்ன இருக்குன்னா மிச்சமாக சச்சித்து தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஒன்றும் பேச முடியாது அதாவது மெளனம்னா இப்போ மெளனம்ங்கிறது கூட சம்ஸ்கிருத பாஷையில் இந்த ரிலேட்டிவ்ங்கிறதுக்கு ஆபேக்ஷிகம்பம் ஆபேக்ஷிகப்தம் இல்லை ரிலேட்டிவ் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாள்லையே இங்கிலீஷில் அது வந்து சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு ஆபேட்சிக்க சப்தங்கள் மௌனம்னு சொன்னால் அது பேசுறத்துக்கு எதிர்கொல்தானே மௌனமாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம் பேசாமல் இருக்கிறதுனு அர்த்தம் இப்போ பேச்சுன்னு ஒன்று இருக்கிறதுனால தானே மௌனம்னு சொல்ல வேண்டியிருக்கு நினைக்கிறதுன்னு சொன்னால் நினைக்காம இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது நினைக்காமல் இருக்கிறது ஒன்று இருக்குது நினைக்கிறது ஒன்று இருக்குது ஆகையினால் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் சொல்லப்படாது மெளனம்னு சொல்லாத பேசுறதுன்னு சொல்லாதே இங்கேதான் அவர் சொன்னார் இல்லையா கிரா மௌனந்தும் பாலானாம்னார் பேசாம இருக்கிறது வந்து பக்குவம் இல்லாதவனுக்குத்தான் பிரம்மன்தான் மௌனஸ்வரூபம் பிரம்ம ஜானம் வந்து வாக்குக்கு எட்டாதுன்னுலாம் சொன்னார் ஆகையினால மெளனம்னு சொன்னால் எந்த வார்த்தை போட்டாலும் பிரச்சனை தான் எந்த சப்தம் பிரம்மம்னாலும் தப்பு பிரம்மம்னா பெருசுன்னு அர்த்தம் அப்போ சின்னது இல்லைன்னு ஆயிடுச்சு எதுவுமே சொல்ல முடியாது அங்கே வார்த்தைகளுக்கு இடம் இல்லை அது மௌனமும் அல்ல பேச்சும் அல்ல அப்படின்னா என்ன என்ன பண்ணுவீங்க அது பேச்சும் அல்ல மௌனமும் அல்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஆனால் புரியறதா இல்லையான்னா பேச்சும் அல்ல மௌனம் எதை சார்ந்து மௌனமும் பேச்சும் இருக்கிறதோ அது மௌனமும் அல்ல அது பேச்சும் அல்ல இப்படி சொல்கிறது மூலமாக விஷயம் புரியறது புரிஞ்சதுக்கு பிறகு என்னென்னா சரி சுவாமி பேச்சும் அல்ல மௌனமுமல்ல புரியறது மௌனமாக இருக்கிறது யார் நான் தான் இருக்கேன்னு வச்சுக்கோம் பேசாமல் இருந்தால் நான் மௌனமாக இருக்கேன் பேசினா நான் பேசுகிறேன் பேசுகிறவனும் யார் நான் தான் பேசாமல் இருக்கிறவனும் யார் நான் தான் அப்போ பேச்சும் என்னத்தான் சார்ந்திருக்கு மௌனமும் என்னத்தான் சார்ந்திருக்கு மெளனத்துக்கும் பேச்சுக்கும் என்னை தவிர இருப்பு இல்லை எனவே மௌனமும் பேச்சும் இருப்பற்றது மெளனமும் பேச்சும் என்ன சொல்கிறது டிப்பெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இன்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அது கிடையாது அதனால் என்ன பண்ணுறதுன்னா பேசுறதுன்னா பேசு மௌனமாக இருக்கிறதுனா இரு ஆனால் நீ மௌனமும் இல்லை பேச்சும் இல்லை இதை சொன்ன உடனே என்னாகும்னா என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் இப்படி வந்து இது என்னது வாயை மூட வைக்கிறது சும்மா இருங்கிறாங்க பாருங்கோ இதுதான் சும்மா இருக்கும்படி பண்ணிவிடுது எந்த சொல்லும் யூஸ் பண்ணக்கூடாது எல்லா சொற்களையும் யூஸ் பண்ணத்துக்கு பிறகு வாச்சகா நிவர்த்தந்தே அதுதான் அழகான சப்தம் ஏதோ வாச்சகா வாக்கெல்லாம் வந்துடுறது இந்த பக்கம் விலகி போயிடுறது ஆஹா அவசிஷ்டம் பவேன் முனிகி அதான் இந்த கேனோபனேஷன் சிஷ்யன் பாஷையில்தான் பேசணும் எனக்கு தெரியலை தெரிஞ்சிக்கவும் விருப்பமும் இல்லை அப்போ உடனே குரு சொல்கிறார் தெரிஞ்சு நிட்டியே அப்படிங்கிறார் நமக்கு என்ன தெரியல இது இது இப்படி தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருப்போம் இதை தெரிஞ்சுக்கணும் நான் தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்க விரும்பல சபாஷ் தெரிஞ்சு விட்டேன் உடனே உபனிஷத்து வந்து அந்த சிஷ்யனை புகழோ புகழ்னு புகழ்து அது மாதிரி தான் உங்களுக்கும் புரிஞ்சுதான் வண்டி நான் நம்பின்றுங்க அவ்வளோதான் தலையை ஆட்டுறீங்க நீங்கள் எல்லோரும் உங்களுக்கும் நான் சொல்கிறது எப்படியோ நான் இத வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து இதுதான் சரி இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வான் ஆஹ அவசிஷ்டம் அடுத்த நமன புமாவேடவா தீவிர வேகேன இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுனா இந்த வஸ்துவ நீ விடாம தியானம் பண்ணணும் நினைச்சு கொண்டே இருக்கணும் இந்த விஷயத்தை நீ தியானம் பண்ணணும் நிதித்தியாசனம் பண்ணணுங்கிறது தான் சொல்கிறார் ஒரு உதாரணம் சொல்லி சொல்கிறார் வியாக்கியானக்காரர் என்ன சொல்லுகிறார் அதாவது எனக்கு இந்த விஷயத்தில் சந்தேகம் போயிடுது எங்கிட்ட எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது எனக்கு பரிபூர்ண ஸ்ரத்த இருக்குது நான் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க உண்மையினு ஏற்றுக்கொள்ளுகிறேன் அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது இருந்தாலும் எனக்கு இந்த எண்ணம் பலப்படணும் அப்படின்னு கேட்டானே ஆனால் திரும்ப திரும்ப இதையே சிந்திக்கிறதை தவிர வேற வழியே கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு எத் வஸ்து நிச்சயாத்மனா தீவிர வேகேன பாவித்தம் அப்படி போட்டுக்கணும் எந்த வஸ்துவை நிச்சயம் செய்து சிரவண மரணம் பண்ணி தீவிர வேகேன பாவித்தம் அப்படின்னா அர்த்தம் தீவிரமாக அதுக்குன்னு டைம் கொடுத்து ஒதுக்கி விடாமல் அதை படித்து தீவிர வேகேன பாவித்தம் தியானம் பண்ணினதுன்னு அர்த்தம் கீதையில் கூட பருகிறது பாவனானா நிதித்தியாசனம்னு அர்த்தம் நாஸ்தி புத்திர யுக்தஸ்ய நச்சா யுக்தஸ்ய பாவனா தியானம்னு அர்த்தம் அது மாதிரி இங்கேயும் தீவிர வேகேன எந்த வஸ்துவை குரு சாஸ்திரத்தின் மூலமாக அறிந்து நிச்சயமாக தெரிந்து கொண்டோமோ அது தீவிரமாக பாவிக்கப்பட்டதோ யாதொரு பொருளை குரு சாஸ்திரம் இவைகளின் மூலம் ஸ்ரவண தெளிவாக அறிந்து கொண்டு நிதித்தியாசனத்தினால் நன்கு தீவிர தீவிரமான வேகத்தினால் நிதித்யாசி நிதித்தியாசனம் செய்யப்பட்டதோ தத் சீகிரம் தத்து ேயம் சீக்கிரம் பவேத் அந்த அறியப்பட்ட அந்த பொருளை எந்த அறியப்பட்ட பொருளை அறியப்படாதது அறிய வேண்டாதது என்று அறிவாக இருக்கும் அந்த பொருளைன்னு அர்த்தம் அறிவாக இருக்கும் அந்த பொருளை கீதையிலே பகவான் இப்படி தான் அறியப்பட வேண்டியதே அதை சொல்லுகிறேன்னு சொல்லி என்ன சொல்கிறார் தெரியுமா அறியப்படாததுங்கிற ஜேயம் எத்தியாமி யாத்தி அநதிமத் பரம் ப்ரம நுச்சியத்தைசிமுகம் ஸ்வ்மல் சுவாத் திதிந்திரி சர்வேந்திரிவிவர்ஜித்தசக் சுவருச்சுணோச்சரந்தூத்தநரமே சூக்ம்தேயம் சூக்ம்தவிஞ் அது நன்கு அரியப்படாததாக அரியப்படுகிறது எப்படி தது அவிஞ் தூரஸ் சாந்தி கேச்சவிஞ்சூ விபக்வித்தூத்திருபுவிஷு ஜோதிஷா தோதி தமசு ஜம் ஜேயானமியம் ஹர்வ்ஷம் ஹிருதி சர்வசிய விஷ்டிதம் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீர்களானால் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அது அறியப்பட வேண்டியதுன்னு ஆரம்பித்து கடைசியில் முடிக்கிறது என்று சொன்னார் அது ஞானம் ஞேயம் ஞான கம்யம் அறிவு அறியப்பட வேண்டியது அறிவினால் அடையப்படுவது முடிச்சுட்டார் ஞானம் ஞேயம் ஞான கம்யம் ஹிருதி சர்வசிய விசேஷேன ஸ்திதம் அனைவருடைய உள்ளத்திலும் அது வீற்றிருக்கிறது விளங்கி கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் இங்கே பிரமர கீட்டவத்து பிரமர கீட்டவத்துன்னு சொன்னால் பிரமரம்னு சொன்னால் கொளவி கீட்டம்னா புழு கொழவிப்புழு இந்த கொளவி புழு வந்து அது ஒரு உதாரணம் வழக்கமாக சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த குழவிப்புழுவிற்கே இந்த புழுவானது வெளியில் வந்து பறக்கணும்னு சொன்னால் அதோடய தாய் தாய் குழவி என்ன பண்ணுமா அதை கொட்டின்ண்டே இருக்குமா அதை கொட்டுறதுக்கு முன்னால் இது நினச்சின்னா அது கொட்டுமோ கொட்டுமோ கொட்டுமோ அப்படின்னு நினச்சுட்டே இருக்குமா அப்படியே இது பண்ணி அதை நினச்சி நினச்சே அது என்ன அது பெரிய பற அந்த இது பறக்கிற சக்தியோடு வந்து வெளியில் கிளம்பி போயிடுமா குழவிப்புழு குழவியை நினைப்பது போல அவ்வளோதான் குழவிப்புழு குழவியை நினைப்பது போல அது எப்படி கண்டுபிடிச்சாங்களோ தெரியாது ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் உதாரணம் அது குழவிப்புழு இல்லாட்டி வண்டுக்கும் பிரமரம் தான் பேர் இது குழவியை தான் இங்கே மனசில் வச்சுன்னு சொல்கிறது குழவிப்புழு எப்படி குழவிப்புழு எப்படி எண்ணுகிறதோ அப்படி இவனும் எப்போ விடாம அபரோக்ஷானுபூதியில் சொன்ன ஸ்லோகத்தெல்லாம் அதனுடைய தாத்பரியத்தை விடாமல் நினைக்கிறான் தீவிரவேகேன பாவிதம் நிச்சயாத்மனா பாவிதம் தீவிர வேகேன எந்த வஸ்துவை சாஸ்திரத்துலேருந்து அறிஞ்சோமோ அதை விடாமல் நினச்சி நினச்சி என்ன ஆயிடுறதுன்னா அதுவாகவே ஆயிடுறானோ எத் பாவயத்தி தத்பவதி பிரம்ம வேத பிரம்மைவ பவதி ஞாபகம் வச்சுக்கணும் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆரோங்கிறது சாதாரணமாக ஒரு உண்டு உண்மை அது ஆனால் என்ன நான் எதுவாக நாம் இருக்கிறோமோ அதுவாக நம்மளை தெரிஞ்சுண்டு அதை நினைக்கிறோம் நான் யாருன்னு விசாரம் பண்ணி நான் என்னை பற்றி கற்பனை பண்ணிக்கல நான் தான் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி நினச்சிட்டு இருந்தால் நான் தட்சிணாமூர்த்தி ஆகிடுவேண்ணா அப்படி சொல்கிற மாதிரி வச்சுங்களேன் நான் வந்து ஒரு மரத்தை நினச்சிண்டே இருந்தால் மரம் ஆகிடுவேண்ணா ஆக முடியாது ஒருவேளை மரம் மாதிரி பிஹேவ் பண்ணுவேனோ என்னவோ தெரியாது எதை நீ ஆழ்ந்து எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய்ண்ணா நான் இங்கே எதை எண்ணுகிறேன் ஆழ்ந்து என்ன என்றேன் என்னுடைய எத யதார்த்தத்தை சச்சித்தை என்றேன் சச்சிதானந்தத்தை எண்ணுகிறேன் பிரபஞ்சத்தில் இருக்கிற சச்சித்தை பார்க்குறேன் எது இந்த உடம்பு மனசு புத்திக்கு காரணமோ அதுதான் பிரபஞ்சத்துக்கும் காரணம் ஆகையினால சர்வ அறிகிறேன் ஆக இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் நான் எது நான் எதாக நான் நினச்சிட்டு அதை விடுறது தான் நான் உடம்பு மனசுன்னு அந்த என்னது இண்டிவிஜுவாலிட்டி இந்த அகங்காரம் இந்த ஜீவத்வம் இந்த தனித்தன்மை இதை நீக்கிறதுல தான் தாற்பயமே தவிர நான் பிரம்மன் ஆகறதில் தாப் நான் ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் நான் சச்சிதானந்த பரபிரம்மன் தான் எனக்கு ப்ராப்ளம் எல்லாம் என்னதுன்னா இண்டிவிஜுவாலிட்டி இதை நான் நீக்கிறேன் இது நான் இல்லை இது ரொம்ப ஜாஸ்தி நினைக்க வேண்டியது அது அகம் பிரம்மா அஸ்மியை நினைக்கணுமா நான் உடம்பு இல்லை மனசு இல்லைங்கிறது அதிகமாக நினைக்கணுமா யோசிச்சு பார்த்தா என்ன சொல்கிறது நான் உடம்பு மனசு இல்லை நான் ஒரு தனி மனிதன் தனி ஆள் இல்லை அதுதான் அதிகமாக நினைக்க வேண்டியிருக்கும் ஏன்னா நான் பிரம்மனை ஆக வேண்டிய அவசியம் இல்லை நான் பிரம்மாதான் இருக்கேன் என்னை வந்து தப்பாக புரிஞ்சுவிட்டேன் நான் ஒரு அல்ப ஜீவனாக ஒரு அல்பரீரமாக பரிச்சின்னமாக என்னை வரையறைக்குட்பட்டவனாக தவறாக எண்ணிக்கொண்டு விட்டேன் நான் பூர்ணமாக முடியாது என்னிடத்தில் இருக்கிற தவறான எண்ணமாகிய அபூர்ணத்துவத்தை நீக்கத்தான் வேண்டும் ஆக எதுலேயுமே யாரையும் பார்க்குற போது இண்டிவிஜுவலாகவே பார்க்கக்கூடாது எல்லாரும் என்னென்னா அந்த இண்டிவிஜுவாலிட்டி என்ன சொல்கிறது சூப்பர் இம்போசிஷன் கற்பனை நான் இப்போ இங்கே உட்காந்து நிறைய பேர் இருக்கீங்க உங்கள் ஒரு ஒருத்தருடைய நான் வந்து என் புத்தினால் ஞானபாதான்னு பேர் அறிவால் அதை நான் நீக்கிறேன் அகம் பிரம்ம சர்வம் பிரம்ம சர்வாத்ம பாவாஹ்ரமரை கேட்டவத்து சீக்கிரம் பவேத் இதையே நினச்சின்னு இருந்தான்னா அதுவாகவே ஆயிடுவோம் ரெண்டு விஷயம் ஏன் வச்சுக்கணும் அதாவது ஜீவாத்மா மித்யா பரமாத்மா சத்தியம் அகம் பரமாத்மா அஸ்மி நான் ஜீவாத்மா கிடையாது நான் ஜீவாத்மா இல்லை இல்லை இல்லை இல்லைன்னு நான் நினச்சிகிட்டே இருந்தேன்னா நான் என்ன ஆகிடுவேன் நான் ஜீவாத்மா இல்லாமல் ஆயிடுவேன் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அந்த எண்ணம் ஆழமான மனதுக்கு போயிடும் நிஷ்டைன்னு பேர் அவ்வளோதான் அடுத்த ஸ்லோகம் அதிர்ஷ்யம் பாவ ரூப சர்வமே வச்சிதாத்மகம் सावधानतया सावधानतया स्वात्मानं அம்ித்மக்காவதான எல்லா நிதித்தியாசனம் தான் பாவயத் புதாத்மான என்னர்த்தம் அறிவாளி ஸ்ரவண மனனத்தை பண்ணினவன் ஸ்ரவணத்தையும் மனனத்தையும் பண்ணினவன் சுவாத்மானம் தன்னை சிதாத்மகம் பாவயேத் தன்னை சிதாத்மாவாக பாவிப்பான் ஆக ரெண்டு இருக்கு சர்வமே சிதாத்மகம் பாவயேத் ஸ்லோகத்தை முழுக்க சொல்றேன் இப்போ புரியும் அதிர்ஷ்யம் பாவரூபஞ்ச சர்வம் சிதாத்மகமேவ அதிர்ஷ்யம்னு சொன்ன என்ன அர்த்தம் புலப்படாதது திருஷ்யம்னா என்னது புலப்படுவது அதிர்ஷ்யம்னா என்ன அர்த்தம் புலப்படாதது ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் வியாக்கியானகர் அதிர்ஷ்யங்கிறத ஒன்று புலப்படாதது பரோட்சம் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறார்னா ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அதனால் என்ன சொல்கிறார் சப்ஜெக்டுங்கிறார் கர்த்தான் அர்த்தம் கர்த்தா கர்த்தான்கிற வார்த்தை ஜாகிரதையாக போட்டுங்க கர்த்தானா செயல் புரியிறவனுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை அரியரவன் அர்த்தம் ஜாத்தா கர்த்தா திரஷ்டான்னு அர்த்தம் அதிர்ஷ்யம்னா திரஷ்ட் ரெண்டு மீனிங் ஒரு மீனிங் என்ன தெரியுமோ புலப்படாதது நீங்கள் சிம்பிளாக பார்த்தா அதிர்ஷ்யம் வந்து சுஷுப்தி திருஷ்யங்கிறது ஜகத்து பாவரூபங்கிறது பாவரூபம் தான் திருஷ்யம் பாவரூபம் ஈஸ் இவல் டு திருஷ்யம் ஜகத் அதிருஷ் ஈஸ் இவல் டு மாயா அதிசியம் ஈஸ் இவல் டூ மாயா பதினஞ்சாவது அத்தாயில் பேசினோம்னா க்ஷரப்புருஷா அக்ஷரப்புஷா புருஷோத்தமாக கஷரப்புருஷா ஜகத்து அக்ஷர புருஷா மாயா புருஷோத்தமாக சுத்த சைதன்யம் ஆஹா முதல் மீனிங் எடுத்துக்கிறது நல்லது அதாவது இன்னொரு அர்த்தம் என்னதுன்னா அதிர்ஷ்யம்னா திரஷ்டா பாக்கிரமம் முதல் அர்த்தத்தை முடிச்சுட்டேன் அதிர்ஷ்யம் திருஷ்யம்னு சுஷுக்தி அவஸ்தா சுஷுக்தி அவஸ்தையில் என்ன இருக்கு ஒன்னும் திருஷ்யமே இல்லை அப்புறம் பிரபஞ்ச நாம ரூபாத்மக்கம் மாயா மாயான்னு வந்து கண்ணுக்கு தெரியாது வியக்தம் அவ்வக்தம் எத்தனை என்ன பாஷையில் போட்டாலும் சரி பாவம் அபாவம் திருஷ்யம் அதிர்ஷ்யம் இந்த மீனிங் தான் எடுத்துக்கிறது நல்லது இன்னொரு மீனிங் என்ன சொன்னார் பார்க்கிறவனையும் பார்க்கப்படுற பொருளையும் இன்னொரு அர்த்தம் பார்க்கிறவனையும் பார்க்கப்படுற பொருளையும் அதிருஷ்யமான ஆத்மாவையும் திருஷ்யமான பிரபஞ்சத்தையும் திருஷ்யமான ஸ்தூல சூக்ம காரண ஷரீர ஸ்தூல சூக்ம காரண பிரபஞ்சம் ஸ்தூல சூக்ம காரண ஷரீரத்தையும் சேர்த்துக்கணும் ஸ்தூல சூக்ம காரண பிரபஞ்சத்தையும் சேர்த்துக்கணும் வெஷ்டி சமஷ்டி எல்லாம் என்னதுன்னா சர்வம் சிதாத்மகமே எல்லாம் சைதன்ய ஸ்வரூபந்தான் இங்கிலீஷில் சொன்ன கான்சியஸ்னஸ் மேட்டர் வாங்க கான்சியஸ்னஸ் மேட்டர் மேட்டர் எல்லாம் கான்சியஸ்னஸ் தான் சொன்னால் எப்படி இருக்கும் மேட்டர் எல்லாம் கான்சியஸ்னஸ் தான் மேட்டர் எல்லாம் கான்சியஸ்னஸ்ல சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்குற மாதிரி கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் மேட்டர் உண்டோ நிறைய பேர் என்ன அவங்க சயின்ஸில் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அது என்னது அது ஏதோ ஒரு மேட்ரில் இருக்கிற ஒரு அம்சம் நாங்கள் சில பேர் நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் அப்படி சொல்லலை கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் மேட்டருக்கு என்ன சொல்கிறது அது இன்டிபெண்ட்டாக இல்லை Matter வந்து கான்சியஸ்னஸ்ஸை தான் டிப்பெண்ட் பண்ணியிருக்கு மேட்டருக்குன்னு என்ன சொல்கிறது இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்சி கடையாது. எல்லாம் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன் இன்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்சி கடையாது. எல்லாம் மாத்தி மாத்தி ஒரு ஏதோ விஷயம் ஒன்று தான் பாஷையை மாற்றிக்கிறோம் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது ஆக என்ன ஆச்சுன்னா எப்படி வந்து குடம் முழுவதும் மண்ணே இருக்கிறதோ அப்படி எல்லா குடத்துலேயும் மண்ணே தான் இருக்கோ அதே மாதிரி எல்லா மண்ணுலேயும் என்ன இருக்குது மாற்றிக்கிட்டேன் எல்லா குடத்துலையும் எல்லா மண்ணுலேயும் எல்லா தங்கத்திலையும் எல்லா பித்தளைலையும் எல்லா வெள்ளிலையும் சொல்லிகிட்டே இருக்கட்டுமா எல்லாத்துலையும் மரத்திலையும் மண்ணுலையும் செடியிலையும் கொடியிலையும் எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னா உணர்வே இரு உணர்வின்றி உணரப்படும் பொருள்களுக்கு இருப்பு இல்லை அவ்வளோதான் என்ன சொல்ற சர்வம் சிதாத்மகம்மான எங்கோ இருக்கும் போது அந்த சைத்தன்யம் நான் தான் சுவாத்மானம் பாவயேத் எப்போ நித்யம் எப்பவும் இதையே நினச்சுன்று வேற எந்த வேலையும் வேண்டாம் உனக்கு நினச்சின்று ஆனால் என்னென்னா சாவதானதையா சாவதானத்தையான்னா எப்பவும் அதே கவனத்தோட குர்வவதானம் மகதவதானம் பஜகோவிந்தம் பிராணாயாமம் பிரத்யாஹாரம் நித்திய நித்ய விவேக ஜாப்பிய समेत சமாதி விதானம் குர்வவதானம் மகதவதானம் அவதானம்னு சொன்னால் என்னென்னா ஜாகிரதை கேர்ஃபுல்னு அர்த்தம் கல்யாணத்தில் இது சொல்கிறாங்க முக்கியமான நேரத்தில் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சாவதானமாக இருங்கோ சுலக்னே சாவதானா சுமுகூர்த்தே சாவதானா அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்கோ தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதுக்காக நல்ல குழந்தைகளுக்கு தர்மத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக கல்யாண நேரத்தில் முகூர்த்த நேரத்தில் சொல்கிறா இதை கேட்டவுடனே ஒருத்தர் கையை உதவிட்டு போயிட்டாரான் யாரோ ஒரு சொல்லுவாங்க யாரோ ஒரு மகாத்மா சொல்லுவாங்க இதை கேட்டாராம் என்னது சுலக்னே சாவதானா சுமுகூர்த்தே சாவதானம் அப்படின்னா இது கொடுக்க கூடாது கையை அப்பவே உதவிட்டு சரி சாவதானத்தையா சாவதான அவதானம்னால் என்ன அர்த்தம் கவனம் அப்படின்னு அர்த்தம் அவதானம்னா என்ன அதுதான் கவனம் சாவதானம்னா அவதானேன சக எப்போவும் அந்த அவதானத்தை விடக்கூடாதுன்னு அர்த்தம் விழிப்புணர்வுன்னு அர்த்தம் விழிப்புணர்வு கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஜாகிரதையாக இருக்கிறது மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதராக अर्थ नास्त गृह नस्ति तस्मा जागृत जागृता आह यू इलाप्प जाग्रतया जाग्रत अभी आह स्वात्मा बुध भावे अदृश्यम भावूपंचमेंदात्मक सवधानतया नि स्वात् भावे बुध சிதாத்மகம் சுவாத்மானவேத் அப்படி போடணும் அதிசியம் பாவரூபஞ்சம் சிதாத்மகம் சுவாத்மா பாவையேத் அப்படி போட்டால் இன்னும் ஆனந்தமாக இருக்கும் அது சர்வம் சிதாத்மகம் சுவாத்மானவேத் அனைத்தையும் சிதாத்மகமான ஆத்மாவாகவே ஒருவன் உணர்ந்து கொள்வான் ஆக சர்வூத்தமான சர்வூத்தானாத்மனி योग युक्तात्मा सर्वत्र अड़त श्लोक ஈகத்தை சமதன அடுத்தே விஷேத் யிதிரச பூர்ணைய தன்தனென்ஸ் ஃபஸ்ட்டு <asthma> <çutraparam reply> ரெண்டாவது லைன் ஒன்று முதல்ல பாருங்கள் சிந்தையேத்துன்னு ஒரு கிரியாபதம் இருக்குது ரெண்டாவது லைனில் வந்து திஷ்டேத்துன்னு கிரியாபதம் இருக்குது ஆகையினால இதை புரிஞ்சுக்கணும் ஒரு என்ன சொல்கிறார் பார்க்கப்படுற வஸ்துவை அதனுடைய காரணத்தோட சிந்தனை பண்ணி பிரம்மத்தோட சிந்தனை பண்ணு முடிச்சு விட்டார் திருஷ்யம் ஹதிஷ்யத்தாம் நீத்துவா பிரம்மாக்காரேன அதிஷ்யம்னு சொன்னால் பார்க்குற வஸ்து ஆப்ஜெக்ட்னு அர்த்தம் அரியப்படு பொருள் அரியப்படு பொருளுடைய அதிர்ஷ்டத்தாம் நீத்துவான்னா என்ன அர்த்தம் அதனுடைய காரணத்தன்மைக்கு எடுத்து சென்று காரணம் தெரியல காரியம் தெரிகிறது நம்ம பார்க்கறதெல்லாம் என்னத்தை பார்க்குறோம் டிசைனை பார்க்குற மாதிரி காரணத்தை தரிசனம் பண்ணுறதில்லை அது அதிர்ஷியம் மாதிரி இருக்குது இப்போ சொம்ப பார்க்கற போது பானைய பானையை போது, நமக்கு வந்து மன் திருஷ்டி இருக்கா பானை திருஷ்டி இருக்கா நம்ம பார்வை எப்படி இருக்குது பானையை தான் பார்க்குறோம் ஆபரண திருஷ்டி இருக்கா ஸ்வர்ண திருஷ்டி இருக்கா ஆபரணத்தில் தான் நம்ம கவனம் இருக்கிறதுனால ஸ்வர்ணம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்குது ஸ்வர்ணம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்குது அதே மாதிரி இங்கேயும் புரிஞ்சுக்கணும் பிரம்மன் தெரிஞ்சாலும் தெரியாத மா சத்து தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கு அதனால என்ன சொல்றார் திருஷ்யம் அதிர்ஷ்யதாம் நீத்வா இந்த நாமரூப கர்மங்களை எல்லாம் அதனுடைய சத்தா தன்மைக்கு எடுத்து சென்று எடுத்து சென்று நீத்வான்னா கொண்டு புத்தினாலே அர்த்தம் ஒன்னொன்னே பிச்சின்னு இருக்கக்கூடாது வேதாந்தம் படித்த உடனே ஒன்னொன்னே பிச்சின்னு இருக்காங்க ஏன்னா இது வந்து டேபிளெல்லாம் உட்டு தானா அதனால் டேபிளெல்லாம் உடைக்கிறார் அப்புறம் வந்து இந்த டேபிளை உடைக்கிறார் எல்லாத்தையும் உடைக்கிறார் வேதாந்தம் படித்தப்பறம் பைத்தியம் வேறு பிடிச்சிட்டு தூம்பாங்க அதில் வேற சொல்லியிருக்கா பைத்தியம் போல் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கா ஒரு பைத்தியமாகவே ஆயிடுவார் பைத்தியம் போல இருந்தால் சொல்லியிருக்கு ஸ்தூலமாக எதையும் பிரிக்கிறது இல்லை புத்தினால் ரெண்டாவது லைனில் இருக்குது பாருங்க தியான்னு இருக்குது திருஷ்யம்ஹி அதிருஷ்யதாம் நீத்வா காணப்படுவதை காணப்படாத நிலைக்கு எடுத்து சென்று காணப்படாத நிலைக்கு என்னென்ன அர்த்தம் கவனிக்காமல் கண்டாலும் காணப்படாதது போல் காட்சியளிக்கின்ற கண்டாலும் காணப்படாதது போல் தோன்றுகின்ற நிலைக்கு எடுத்து சென்று இன்னொரு பாஷையில் சொன்னிங்கன்னா காரியம் காரணத்தாம் நீத்வா அப்படி போட்டால் சௌரியமாக இருக்கும் காரியம் காரணத்தாம் நீத்வா பிரம்மாக்காரேன சிந்தையேத் அப்புறம் காரண காரிய விலட்சணேன சிந்தையேத் காரணக்காரிய விலட்சணேன சிந்தையேத் பிரம்மாக்காரமாக சிந்தனை பண்ணு காரியத்தை காரணத்தில் கொண்டு போய் பிறகு காரணத்தன்மையை நீக்கி பாரு சிந்தையே தியானம் பண்ணுங்கிற யாரு வித்வான் வித்வான் யாரு சிரவண மரணங்களை செய்தவன் அப்புறம் என்ன சொல்றார் சித்ரரச பூர்ணையே வித்வான் சிந்தையே தங்க போட்டுக்கணும் திரும்பவும் என்ன போடணும்னா தியா சித்ரச பூர்ணயா தியா நித்திய சுகே திஷ்டே சித்ரரச பூர்ணயா தியா புத்தி முழுக்க என்ன இருக்குது ஒரே சைதன்யரசம் பூர்ணமான சைத்தன்யரசமாக புத்தி முழுக்க என்ன இருக்குன்னா எப்படி மண்ணை மாத்திரம் கவனிக்கிறானோ தங்கத்தை மாத்திரம் கவனிக்கிறானோ தண்ணீரை மாத்திரம் கவனிக்கிறானோ அப்படி புத்தி முழுக்க இதை பேசி பேசி சிந்தனை பண்ணி அது மயமாக ஆயிடுதான் சித்ரச தியா புத்தி முழுவதும் சைத்தன்ய விஷயத்தை பற்றியே இருக்குது வித்திஞானம்னு அர்த்தம் அகண்டாக்கார விறத்தி ஜானத்தினால நித்திய சுகே திஷ்டே எப்பொழுதும் அந்த நித்திய சுகத்திலேயே இருப்பான் ஆக நிலையான பேரின்பத்திலேயே நிலைத்திருப்பான் ஆக அதாவது ஆத்மானந்தத்தையே உணர்ந்து இருக்கட்டும் மனசு எப்பவுமே அதிலேயே இருக்கட்டும் அனுபவிக்க வேண்டாம் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனந்தமாகவே நான் இருக்கேங்கிற அறிவோடு இருந்தாலே போதும் ஆக இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனந்தம் கிடையாது ஆனந்தத்தை பற்றின அறிவோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் திருஷ்யம் ஹியதாம் நீத்துவா பிரம்மாக்காரேண சிந்தையேது வித்வான் முதல்ல போட்டுங்க வித்வான் திருஷ்யம் ஹதிருஷ்யதாம் நீத்துவா பிரம்மாக்காரேன சிந்தையேத் திரும்பவும் வித்வானை சப்ளை பண்ணிங்க வித்வான் சித்ரச பூர்ணயா தியா நித்யுகே திரு ஆக இனி நிதித்யாசனம் பூர்த்தியாகிவிட்டது ரெண்டு ஸ்லோகத்தில் இனி நிறைவு செய்கிறார் படிச்சுடலாம் சமய உதித் பக்வஷாணம் ஹய யை சயுத்தராஜவுதிவாஹோக ஏபிஹி அங்கைகி சமாயுக்தா ஏபிஹி அங்கைகினா என்ன அர்த்தம் இப்போதான் முடிகிறார் இந்த பதினைஞ்சு அங்கங்களோடு கூடினது இந்த பதினைந்து அங்கங்களோடு கூடியனது ஏபிஹி அங்கைகி அங்கைகினா பதினைந்து அங்கங்களோடு கூடின ராஜயோகா ராஜயோகா நிதித்தியாசனம்னு அர்த்தம் இந்த இடத்துல ராஜயோகா ராஜயோகா உதாகிருதா உபதேசிக்கப்பட்டது இவ்வாறு 15 அங்கங்களோடு கூடிய நிதித்தியாசனமானது உபதேசிக்கப்பட்டது ராஜயோகானா ஆத்ம தியானம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் ஒரு ஒருத்தரும் சொல்ல இது ராஜயோகத்தினாலையும் மோட்சம் அடையலாம் பக்தி யோகத்தினாலையும் மோட்சம் அடையலாம் கர்மயோகத்தினாலையும் மோட்சம் அடையலாம் அப்படின்னு சொல்கிறது அத்வைத்திகள் சாஸ்திரத்தில் ஒத்துக்க மாட்டோம் எல்லா யோகமும் வேணும் கர்மயோகம் பண்ணி ராஜயோகம்னா அந்த யோகம் இவங்க ப பதஞ்சலியோட யோகத்தே ராஜயோகம்னு சொல்லுகிறார்கள் இங்கே சங்கராச்சாரியர் ராஜயோகத்துக்கு இந்த இடத்துல நிதித்தியாசனம்னு அர்த்தம் கொடுத்துருக்கார் ஏற்கனவே இந்த ராஜயோக சப்தம் வந்தது அங்கே ஞான யோகிகள்னு சொன்னோம் நிதித்தியாசகர்கள்னு தெரியுது இங்கே ஏபிஹி அங்கே ஹி சமாயுக்தா நிதித்தியாசனம் உபதேசிக்கப்பட்டது நிதித்தியாசனம்னு அர்த்தம் ஆனால் இது வந்து உத்தம அதிகாரிகளுக்கு இப்படி சொல்லப்பட்டது மற்றவங்கள்லாம் என்ன பண்ணணும்னா ரெண்டையும் கிஞ்சித் பக்வ கஷாயான ஹடயோகேன சம்யுதா ஹடயோகாங்கிறத கர்மயோகம்னே போட்டுக்கலாம் ராஜயோகாங்கிறது ஞான யோகமாகவும் நி முக்கியமான நிதித்தியாசனத்தை குறிக்கிறது ஹடயோகேன சம்யுதா அதாவது பக்குவம் வந்து அதாவது மனசில் இருக்கிற மாசுகள் எல்லாம் ஓரளவுக்குத்தான் பக்குவம் ஆயிருக்கு முழுசா பக்குவம் அடையலை கிஞ்சித் பக்குவ கஷாயானாம் கஷாயம்னா என்ன அர்த்தம் மாசுகள்னு அர்த்தம் மனசில் இருக்கிற அசுத்தம் காமக்ரோத லோபமோகம் அந்த கஷாயங்கள் கொஞ்சம் தான் பக்குவமாக இருக்குது இன்னும் முழுசாக பக்குவமாகலை அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்கிறது ஹடயோகா ஹடயோகான்னு சொன்னால் இந்த கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கில்லையா யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இந்த மாதிரி உட்காந்து கை காலை பயன்படுத்தி இவர் சொல்கிறது வெறும் நிதி தியானம் மாதிரி தான் சொன்னார் எல்லாத்துலேயும் யமத்தை நிதித்தியாசனமாக சொன்னார் நியமத்தை நிதித்தியாசனமாக சொன்னார் ஆனா அந்த யமம் நியமங்கிறதெல்லாம் கடைப்பிடிக்கிறது அதில் சொல்லியிருக்கோம் அஹிம்சா சத்திய அஸ்தேய அபரிக்கிரக பிரம்மச்சரிய யமாஹா அதே மாதிரி சௌச்ச சந்தோஷ தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானி கொஞ்சம் பூஜை பண்ணுறது கோயிலுக்கு போகிறது எல்லாம் பண்ணுறது அப்புறம் கொஞ்சம் வேதாந்தமும் படிக்கிறது அப்படி பண்ணுறது சமுச்சயம்னு பேருது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஹடயோக ஹடயோகா சம்யுத்த ஹடயோகேன சம்யுதாக கிஞ்சித் பக்வ கஷாயான உதாகிருதான்னு சப்ளை பண்ணிக்கணும் ஹடயோகத்தோடு சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம் ஹடயோகத்தை கர்மயோகம்னே போட்டாலும் தப்பு இல்லை அப்படி சொல்லலாம் இல்லை இந்த பதஞ்சலி சொல்லி இருக்கிற யோகம் இருக்கே அஷ்டாங்க யோகம் அந்த யோகத்தை இங்கே ஹட்டயோகம்னு எடுத்துக்கலாம் ஹட்டம்னாலே முரட்டுத்தனமாக முரட்டுதுனம்ன முயற்சி பண்ணி ஸ்தூல சரீரத்தை பயன்படுத்தி இதுக்கு முன்னால் சொன்னால் ஸ்தூல சரீரத்துக்கு அதிகமாக வேலை இல்லை மனசில் நினைக்கிறதுக்கு தான் அதிகமாக வேலை இவர் என்ன சொன்னால் ஸ்தூல சரீரத்தையே நல்லா பக்குவப்படுத்தி கொண்டு வருது நல்லதுதான் அது மெஜாரிட்டி பீப்புளுக்கு அதுதான் சரி வரும் ஹடயோகேன சஞ்சுதா கிஞ்சித் பக்குவ கஷாயான கொஞ்சம் பக்குவம் குறைந்தவர்களுக்கு ஹடயோகத்தோடு சேர்த்து இதை பண்ண வேண்டும் அட்டயோகேன சம்யுதான்னு போட்டதுனால எல்லாம் கொஞ்சம் பூஜை ஜபம் தியானம் அதெல்லாம் பண்ணிக்கொண்டு பதஞ்சலி சொன்ன யோகாசனங்களையும் பண்ணி கொண்டு இதை அதோட இதை படிச்சுன்னே இருக்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டுட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அடயோகேன சம்யுத்தா ராஜயோகா உதாகிருதான்னு போடணும் அடயோகத்தோட சம் கூடின ஹடயோகத்தோடு கூடிய ராஜயோகமானது உபதேசிக்கப்பட்டது சரி ஹடயோகங்கிறதுக்கு வித்யாரண்ய சுவாமிகள் பாதஞ்சலோக்தேன பிரசித்தேன அஷ்டாங்க யோகேனர் விட்டார் பதஞ்சலி மகரிஷி சொல்லியிருக்கிற அஷ்டாங்க யோகத்தினால் அப்படின்னு சொல்லியிருக்கார் இவர் சொன்ன பிராணாயம் என்னது இந்த பிராணாயமத்தை மூக்கை பிடிக்க சொல்லவே இல்லைவர் மூக்கை பிடிக்கிறது வந்து வேற வேதனைன்னு விட்டார் கிராண பீடனம் நறுவர் அங்கே சொன்னது இல்லாட்டி மூக்கை பிடிச்சுன்னு பண்ணணும் அவங்க புரிஞ்சுக்கணும் ஆக இவர் சொன்ன யோகத்தில் மூக்கை பிடிக்கிறது காதை பிடிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது உட்காந்து தியானம் பண்ணுறது தான் சொன்னார் இவர் அதெல்லாம் செய்யறதெல்லாம் சேர்த்து சொல்கிறார் ரெண்டும் சேர்த்து சொல்ற ஆக இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் அடுத்த ஸ்லோகம் பரிபக்வம் மனோ गुरुदैवत सुलभो जवात ம் சுலோஜபாத் गुरुदैवत மனோயாச்சி सुलभो ஜம் மன பரிபக்வம் அயம் கேவல சித்திதா பவதி முதல்ல என்ன சொன்னார் இந்த நிதித்ய ராஜயோகம் சொன்னேன் ஆனா பக்குவம் குறைந்தவர்களுக்கு அடயோகத்தோட சேர்த்து இந்த ராஜயோகம் பண்ணணும் ஏன் வச்சுக்கணும் ஹட்டயோகத்தோட சேர்த்துனா பதஞ்சலி சொல்லியிருக்கிற யோகத்தோடு இந்த சிரவண மன்னண நிதித்தியாசனத்தை பண்ணணும் அப்படி போட்டுக்கலாம் பதஞ்சலி சொல்லியிருக்கிற யோகத்தோடு சேர்த்து கொண்டு பண்ணணும் ஆனால் பக்குவம் நல்லா இருக்கிறவர்களுக்கு பதஞ்சலியோட யோக அட்டயோகத்தோடு சேர்ந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதை தனியாக பண்ணினாலே பலனை கொடுக்கும் அப்படிங்கிறார் ஐம் யோ கேவலா யோகா சித்திதா பவதி சித்திம் ததாத்தி வெற்றியை கொடுக்கும் ஆக மனப்பக்குவம் மிகுந்தவர்களுக்கு இதுவே போரும் ஹட்டயோகத்தோடு சேர்த்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிற இது மாத்திரம் தனியாகவே கொடுக்கும் அயம் கேவலா சித்திதா பவதி கேவலான்னு அர்த்தம் இதை பண்ணினா போரும் இப்போ சொன்ன நிதித்தியாசனம் நூறாவது ஸ்லோகத்தில் இருந்து சொன்ன நிதித்தியாசனம் அதில் எதுவுமே வந்து ஹட்டயோகத்தோட சேர்க்கலை வேற எங்கேயோ ஒரு இடத்துல வந்தது இல்லையா ஹட்டயோகங்கிற சப்தம் வந்தது இல்லை ஐயம் கேவலகா கேவலஹான்னு அர்த்தம் இது மாத்திரம் படினா போகிறோம் அந்த பதஞ்சலி சொல்கிற இந்த பிராணாயாமங்கள் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் இதுவே பலனை கொடுக்குங்கிற சரி பக்குவம் நல்லா வர்றதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி ஃபஸ்ட் லைன் முடிஞ்சுது ஏஷாம் மன manaha சாத் syat அயம் ayam kevalaha ayam kevalaha சித்திதா பவதி அப்படி போட்டுக்கணும் எவர்களுக்கு மனம் நன்றாக பக்குவப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு இந்த ராஜயோகம் மட்டுமே நான் சொல்லி கொடுத்த இந்த ராஜயோகம் மட்டுமே நிதித்தியாசனம் மட்டுமே பயனை கொடுக்கும் வெற்றியை தரும் சரி மனசில் பக்குவத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது பக்குவத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன சுவாமியும் பண்ணணும் அப்படின்னா குருக்கிட்ட கடவுள்கிட்ட நீங்கள் சேர்த்துக்கணும் சாஸ்திரத்துக்கிட்டையும் பக்தி பண்ணி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினால் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சீக்கிரத்தில் சுலபமாக மனசு பக்குவப்படும் கீதையில் ஆராத்யாயத்தில் பகவான் சொல்லியிருக்கிறார் என் மனசு பக்குவம் அடைஞ்சிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா உனக்கு லௌக்கிக விஷயங்களில் ருச்சி இல்லைன்னு சொன்னால் அந்த லௌக்கிக கர்மாவிலேயும் ருச்சி இல்லைன்னு சொன்னால் இதில் மாத்திரம் உனக்கு ருச்சி இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் உன்னுடைய மனது பக்குவப்பட்டிருக்கிறதுக்கு அடையாளம் அதை நீ வந்து கல்டிவேட் பண்ணிக்கணும் தேவைப்பட்டால் இன்னும் நிறையா டெவலப் பண்ணிக்கணும் யதாகினேந்திரியார்த்தேஷு நக்கர்மஸ்வனுஷஜஜஜஜத்தே சர்வசங்கல்பாசி யோகாரூடஸ்ததோச்சியே நம்ம மனசு பக்குவப்பட்டிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம்னு சொல்கிறார் கிருஷ்ணர் நான் நினைக்கிறேன் கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் நாலாவது ஸ்லோகமோ என்னவோ மூணோ நாலோ எதாஹி நேந்திரியார்த்தேஷு நகர்மஸ்வனு சஜ்ஜதே அதுதான் அடையாளம் ஏன் மனசு பக்குவமா இருக்கா இல்லையா அப்படி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் இதுதான் அடையாளம் எனக்கு அபரோக்ஷ அனுபூதி கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி விஷயத்தில் தான் ஈடுபாடு இருக்குது அரட்டை அடிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை எனக்கு உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுல நாட்டம் இல்லை எனக்கு இதில் தான் டேஸ்ட் இருக்குது ருச்சி இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் உன் மனசோட பக்குவத்தை காற்ற அடையாளம்ங்கிறது ஆகா இது கடைசியில் என்ன இருக்குது குரு தெய்வத்த பக்தானாம் குரு குருன்னா தெரியும் உங்களுக்கு அறியாமையை போக்கி அறிவை அருளுபவர் தெய்வத்தம்னா கடவுள் ஷன்னோ மித்திரஷம் வருணா ஷன்னோ பகத்வரி யமா உபனிஷத்தை படிக்கிற போதே எல்லா தேவதைகளையும் பிரார்த்தனை பண்ணிட்டு படிக்கிறோம் சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதி ஷன்னோ விஷ்ணுருக் பத்ரங்கருணே அபிஸ்ருணுயாம தேவாக பிரார்த்தனை பண்ணாமல் எந்த பாடமும் கிடையாது சகனா பவத்து சஹனவு புனக்தூ குரு தெய்வத்தை பக்தானாம் குரு தெய்வம் இடத்துல பக்தியுடையவர்களுக்கு சர்வேஷாம் சர்வேஷங்கிற வார்த்தைக்கு அழகாக வியாக்கியானக்காரர் எழுதுகிறார் வித்யாரணி இந்த ஜாதி இந்த குலத்தை சேர்ந்தவன்தான்னு கிடையாது யாராக இருந்தாலும் வித்யாரணி வியாக்கியானத்துலேயே கிளீனாக தெளிவாக சொல்லப்பட்டுருக்கு சர்வேஷாம் இது வர்ணாசிரமாதி நிரபேட்சம் மனுஷிய மாற்றம் கிரகித்தவ்யம் இந்த வேர்டை ரொம்ப அழகாக பொட்டர் வர்ணம் ஆசிரமம் இதெல்லாம் நீக்கிட்டு மனுஷனை மாத்திரம் எடுத்துக்கணும்னு இந்த இடத்துல பொருளுங்கிறார் சர்வேஷாம்னா அனைவருக்கும் யாராக இருந்தாலும் சர்வேஷாம் சுலபா சுலபான்னா பக்குவம் ஏற்படுது மனப்பக்குவம் ஏற்படுதுன்னு அர்த்தம் மனப்பக்குவம் ஏற்படுவது எளிதாகும் பக்தி இருந்தால் பக்தி இருந்து அதை அனுஷ்டிக்கணும் தர்மத்தை அனுஷ்டிக்கணும் ஜவாத் ஜவாத் சுவாமி இந்த ஒரு பிறவியிலே கிடைக்குமானா உனக்கு ஆழ்ந்த பக்தி இருக்குமானால் இந்த பிறவிலேயே கிடைக்கும் ஜவாத் ஜவாத்ங்கிற வார்த்தைக்கு சீக்கிரம்னு அர்த்தம் ஜவாத் அதிசீகிரம் இத்தியர்த்தா வெரி குவிக்கிலிங்கிற பகவானும் கீதையில் சொல்லுவார் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஷ்வாட்சாந்திங் நகட்சதி கௌன்ய பிரதிஜானி நம பத்திய எல்லாத்துக்கும் கீதையில் பிரமாணம் இருக்கு ஒன்பதாம் அத்தியாயத்தில் இருக்கு படுமோசமானவங்க கூட எங்கட்ட பக்தி பண்ணினாண்ணா அவன் வேகமா உயர்ந்தர்ங்கிற அப்பாச்சார சாதுரேவிய சமசி ஹி சிப்பிரம் பதிமத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்திரதி அதெல்லாம் கம்பேர் பண்ணிக்கலாம் இங்கே நீங்கள் லாஸ்ட் ஒன்பதாம் அத்தியாயம் கடைசி போர்ஷன் எவர்களும் பக்தியினால் எளிதில் உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம் ஆழ்ந்த பக்தியின் மூலம் உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம் ஆக அபரோக்ஷானுபூதி கிரந்தம் இந்தளவில் பூர்த்தி அடைகிறது எஸ் தேவே பராபக்தி யதா தேவே ததா குரவ் தஸ்ய்தே கதிதாஹியர்த்தாக பிரகாஷந்தே மகாத்மனஹான்னு ஸ்வேதாஸ்வத் ரோபனிஷத் வாக்கியம் யாருக்கு கடவுள்கிட்ட ஆழ்ந்த அன்பு இருக்கோ அதுக்கு சமமாக குரு கிட்ட பக்தி இருக்குமானால் அவர்களுக்கு சாஸ்திரத்த குரு எடுத்து சொன்னதும் புரியும் ஒருவேளை குரு விட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க சொல்கிறதுக்கு அதுவும் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கு தசைத்தே கதித்தா ஹ்யர்த்தாக பிரகாஷந்தே மகாத்மனாக அக்திதாக அர்த்தாக கதித்தாக அர்த்தாக சொன்னதும் புரியும் சொல்ல விட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் பக்தி இருந்ததுன்னா புரியும் அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்வேதாசத்திர உபனேஷத்தில் இருக்குது ஆகையினால பகவானுடைய அனுகிரகத்தினால இந்தளவு அஞ்சு நாள் ஒரு நாள் கூட விக்னம் இல்லாமல் இந்த டெக்ஸ்ட் பூர்த்தி ஆகிறது இந்த ஹோல் இந்த அபரோக்ஷானுபூதியினுடைய சாரம் என்னங்கிறத நாளைக்கு வகுப்புல சொல்கிறேன் இந்தளவில் அபரோக்ஷானுபூதி கிரந்தத்தை நிறைவு செய்கிறேன் ஹரிஓம் ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகான காரணம் தம் நாமியகம் पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत, भगवत पादं शंकरं लोकशंकरं, शंकरं, लोकशंकरं। मूर्ति भेद மதிபுராலயம் நமாவம் லோக்கரோரு மூதவி வோமவத்வேஜிமூர்த்தயனே நிற அனந்தமாண்ட